உம்பர்க்கு அரச நிறைந்த யோகனே உட்டையேன் தனக்கு வம்பனப்படுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிமே சீருடை கடலே செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானேயே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது இனியே எங்களும் தருளுவது இனியே விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே வினயனேன் உடையமை பொருளே முடைவிடாதடியேன் மூத்து அற மண்ணாய் முழுப்புழு குரம்பயிற் கிடந்து கடைவிடாவண்ணம் காத்து என்னை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாது உன்னை சிக்கனப் எும்ருடுவது இனியே அம்மையே அப்பா பொப்பில்லாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே கொய்மையே பெருக்கிப் பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது ஏ அருளுடை சுடரே அழிந்ததோர்கனியே பெருந்திரல் அருந்தவர்கரஜே பொருளுடை கலையே புகழ்ச்சியைக் கடந்த போகமே யோகத்தின் பொதுவே ருளுடத்தடிய சிந்த புகு செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுருவது இனியே ஒப்புனக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்துள் ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதமறியா வீரலியேற்கு விடுமியதளித்ததோர் அன்பே செப்புதற்கரிய செடுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே எய்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுருவதே ஏ அறவையேன் மனமே கோயிலாக கொண்டு ஆண்டு அருளிய ஆனந்தம் அருளி அறமையேன் மனமே கோயிலாக கொண்டு ஆண்டு அளவிலா ஆனந்தம் அருளி பிறவி வேறருத்தியன் குடிமுழுதாண்ட பின்னகா பெரியயம்பொருளே திறவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானேயே இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருவதே பாசவேரருக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமாறு அடிய நேர்கருளி பூதனை உகந்து என் சிந்தையொட் புகுந்து பூங்கல் காட்டிய பொருளே தேசுடை விளக்கே செடுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈதனே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருவது இனியேயே அத்தனை அண்டரண்டமாய் நின்ற ஆதியே யாதும் ஈரில்லா चित்தனே பற்ற சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிரும் ஐத் தளைத்து பிளைத்தவை அல்லையாயின்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் எழுந்தருவதையே பால் நிறைந்து உட்டும் தாயினும் சால பறிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பில்ல ஆனந்தமாய தேனினை தொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே செல்வமே சிவபெருமானே யான் உன் தொடர்ந்து சிக்கனப்பிடித்தேன் எங்களும் தருணபதியினியே புன்புலால் யாக்கைரை கனிய கொன்னடும் கோயிலா புகுந்து என்பலாம் Eliya yaa anda itane ma chilla